विश्वोत्पत्यादिहेतवे, சச்சிதானோத்தியேத்தவே தாபத்திய விநா விலட்சூலூர் தே கஷிக் யாருணோன் பிரசக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு வாழ்க்கையோட தத்துவங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் முதல்ல என்ன சொன்னார் என்னை சார்ந்திருந்து தர்மானுஷ்டானங்களை நிஷ்காமமாக பண்ணணும் அப்புறம் விவேக வைராக்கியத்தை சம்பாதிக்கணும் விடாமல் குருவை சார்ந்திருந்து சாஸ்திர விஷயங்களை சிந்தனை பண்ணி நிர்குணப் பிரம்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் அது மாத்திரமில்லை சிஷ்யன் எப்போவுமே தற்பெருமை இல்லாதவனாக பொறாமை இல்லாதவனாக சாமர்த்தியம் உள்ளவனாக இந்த மாதிரி குணங்கள் உள்ளவனாக இருக்கணும்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மா அதாவது நான்கிற தத்துவம் இந்த உடம்பு மனசு புத்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத திருஷ்டாந்தத்தோடு சொல்கிறார் ஸ்தூல சூக்மாத்து தேகாத்து ஆத்மேஷிதா ஸ்வதிருக்கு விலக்ஷணா ஈக்ஷிதா ஆத்மா ஸ்வதிருக்கு விலக்ஷண அதாவது இந்த உடம்பு மனசு புத்தியை நாம் அறியிறோம் ஸ்தூல சரீரம் இந்த ஃபிசிக்கல் பாடி அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு இந்திரியங்கள் இதெல்லாம் சூஷ்மசரீரம் அதனால சொல்றார் சூர சூக்மாத்து தேகாத்து இந்த தேகத்தை காட்டிலும் இவற்றையெல்லாம் பார்க்கிற ஆத்மா சொதற்கு இவைகளை பார்க்கிறது தன்னைத்தானே உணர்கிறது மற்றவைகளை உணர்வதோடு மட்டுமல்லாமல் தன்னைத்தானே உணர்கிறது ஆகவே விலக்ஷணகாங்கிறார் அதாவது பாடி மைண்டு காம்ப்ளக்ஸுக்கு நீ சாட்சி விட்னஸ்ஸா இருக்க நீ அதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற உன்னை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா நீயே தான் எல்லாத்தையும் விளக்கிக் கொண்டு உன்னையும் விளக்கி கொண்டிருக்கிறாய் தத்துவத்தை விளக்கிறது என்னை நானே விளக்கிக்கொண்டு மனதையும் உடலையும் விளக்கிக் கொண்டிருக்கிறேன் அல்லது அறிகிறேன் அறிகின்ற அவைகளுக்கு விளக்கப்படுகின்ற அவைகளுக்கு வேறானவனாக என்னை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஸ்டூலசூக்மாத் தேலசூக் தேக ஈஷித்திரு ஆமா விலக்ஷா வேறானவன் எப்படி அப்படின்னா எதா அக்னி தாருணா தாஹக்கி தாருண எப்படி அக்னி தத்துவமானது தாருணகா தாருணகா தாஹியாத் அக்னி வந்து விர எரிபொருள்களெல்லாம் எரிக்கிறது எரிக்கப்படுகின்ற விறகு முதலானவைகளுக்கு எப்படி வேறானதோ அந்த விறகு நெருப்பு ரொம்ப இன்டிமேட்டாக இருக்குது ஆனாலும் நெருப்பு வேறு விறகு வேறு தான் அது மாதிரி நாமளும் இந்த உடம்போடு அவ்வளவு தூரம் பின்னி பிணைந்திருந்தாலும் நாம் வேறுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறார் எதா அக்னி தாருணா தாகியாத்து தாகக்க அந்யா அதாவது எதா அக்னி தாருணா தாஹியா அது தனியாக போட்டுக்கணும் தாருணா தாஹியா அக்னி யா தாகியாத்து விலக்ஷணா அப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி நெருப்பானது எரிக்கப்படும் பொருள்களுக்கு வேறானதோ அப்படி இந்த உடலுக்கு வேறானதாக யதாவை வந்து தத்தா அங்கே போட்டுக்கணும் தத்தா ஸ்தூல சூக்மாத்து தேகாத்து ஈக்ஷிதா ஸ்வதற்கு ஆத்மா விலட்சணா தத்தாவை அங்கே சப்ளை பண்ணிக்கணும் எப்படி நெருப்பானது எரிக்கப்படுகின்ற பொருள்களோடு இணைந்திருந்தாலும் அவற்றுக்கு வேறாக இருக்கிறது என்பது உண்மையோ அப்படியே அதில் கொஞ்சம் இந்த தாக்யாத்து தாகக்ககா அந்நகா பிரகாஷக்ககாங்க எரிக்கப்படுகின்ற பொருளை காட்டிலும் எரிக்கின்றவன் வேறானவனாக இருக்கிறான் அவன் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறான் இந்த அக்னி திருஷ்டாந்தத்தை இது பண்ணியிருக்கார் இப்போ நெருப்புங்கிறது தூய உணர்வோடு இங்கே ஒப்பிடப்படுகிறது ஆக உடலும் மனமும் எல்லா ஸ்தூல சூக்ம சரீரங்கள்லாம் விறகுக்கட்டையோடு ஒப்பிடப்படுகிறது அது வெளிச்சமற்றது அறிவற்றது தாகியாத்து தாருணா தாககா அக்னி பிரகாஷக அந்நா ததா அப்படினு சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும் அக் ஆத்மா இருந்தால் தூய உணர்வாகிய ஆத்மா இருந்தால்தான் உணரப்படுபவைகளெல்லாம் உணரப்படும் இல்லையென்றால் உணரப்படுகின்ற பொருள்கள் எதுவும் உணரப்படாது ஆக உணர்வின்றி உணரப்படுபவைகளுக்கு உணர்ச்சி இல்லை என்பது கருத்து இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் விலக்ஷஸ்தூல சூக்மாத் தேகாதாத்மே கஷிதாஸ்வதற்கு யாக்னிர் தாருணோதாஹியாத் தாககோன்ய பிரகாசக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை மொபைலில் பெற